சனிக்கிழமை காலைப்போது பல புதிய சிந்தனைகளை திகழக்கூடியதாக இருந்த நிகழ்வாக இருக்கிறது இங்கு பேசிய ஒவ்வொருவருமேசியின் புத்தகங்களைப் பற்றியும் இந்திய தேசியம் மற்றும் தமிழ் தேசிய பற்றியும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் புதிய விஷயங்கள் பற்றியும் ஹமீ முஸ்தபா அவர்கள் சொன்னார்கள் பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களை சட்டமாகவே ஏற்றுக்கொள்ளலாம் என்று சட்ட இந்திய சட்டத்திலேயே இருக்கிறது அதுபோல் ஜெயமோகன் பேசும்போது சொன்னார் என்னென்னா இந்த நான்கு புள்ளிகளை எப்படி இணைக்கிறாரு அவர் அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கோலத்தில் நானும் யோசிச்சதில்ல அவரோட புத்தகங்கள் மாப்பூசியோட புத்தகங்கள் படிச்சுருக்கேன் அந்த மாதிரி விஷயமும் ஒருமைப்பாட்கிற விஷயத்த சொன்னார் அந்த விஷயமும் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது ஒரு ராஜேந்திர சோன் அவரோட எழுத்தில் நான் விரும்பி படிச்சிருக்கேன் நிறைய ரொம்ப ரொம்ப விஷயமா படிச்சுட்டு இருந்திருக்கேன் அவர் வந்து சொல்லும்போது கல்கத்தாவை பத்தி சொன்னா கல்கட்டா வந்து முதல்ல நம்ம இந்திய தலைநகரமா இருந்தது காலத்துல மெக்கால கல்வி மெக்கால கல்வினச்சேர்க்கை ஓரின சேர்க்கைக்கான முன்னூத்தி எழுபத்தி ஏழு சட்ட வரை வந்து பண்ணது வந்து மெக்காலை பிரபலம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு நாலு வருஷம் இந்தியாவில இருக்காரு அதுக்கு முன்னே அவர் வந்து ஆயிரத்தி வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கான பொது சட்ட வரைவு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர்கிட்டயே வந்து இந்திய தண்டனை குற்றவியலி சட்டத்தை வந்து வரைவு செய்ய சொல்லி சொல்றாங்க அந்த குற்றவியல் சட்டத்தின் கீழேதான் வந்து ஒரு மெக்கலைப் பிறப்பு வந்து இந்த தண்டனை சட்டத்தை வந்து வரையறுக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம எழுதும்போதே பல விஷயங்களை வந்து ஆழ்ந்து சிந்திக்காம வார்த்தைகளா மேலோட்டமா உணவு வரைப்பட்ட நிலையில பேசி அதை விவசாயிட்டு வந்துட்டு இருக்கோம் வெள்ளையானை புத்தகம் படிச்சு எனக்கு ஒரு பெரிய திறப்பா அந்த நிறைய புத்தங்களை படிச்சேன் அதை தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் படிச்சேன் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அதுல முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் முன்னோடியே அயோத்தி தாசம் தான் இருந்திருக்காரு அவர் எல்லாருக்கும் காந்திக்கு எல்லாம் முன்ன காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலதான் இந்தியா இந்தியாவுக்கே வர்றாரு அவருக்கு முன்ன காலகட்டத்தில் வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அந்த இலக்கியங்கள்லாம் அவர் பகுதியில் குறிப்பிடுவார் அந்த இலக்கியங்கள் நமக்கு ஏன் கிடைக்கலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலாம் எல்லாத்தையும் இவங்க எழுதின தலித்துகள் எழுதின இலக்கியங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க அது ஒரு பதிவே இருக்குது அதுக்கு பரிந்துரை பண்ண பதிவு இருக்கு அதுவும் அந்த வெள்ளை யானையை ஒட்டி படித்த வாசகத்துல யல் சட்டம் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க முன்னூத்தி எழுபத்தேழு இந்திய தண்டனை சட்டம் குற்றத்துக்கு தான் தண்டனை தண்டனைக்கு குற்றம் வராது அப்போ முன்னூத்தி எழுபத்தேழு தண்டனை சட்டம் எல்லாருமே குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டம் தான் இது ரெண்டுமே வேற வேற வருஷத்துல வந்த சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட அடிப்படையில வந்தது குற்றத்துக்கான தண்டனை என்ன சொல்றது ஒரிஜினலா இந்தியாவில குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்தது இது வந்து தண்டனை சட்டம் வந்து அதுக்கு முன்னையா வந்திருக்கு பிரிட்டிஷ் இதுல வந்து சிபிசி அந்த இதுல வந்து என்ன திருமண பிரத்யேக அம்சங்கள் எடுத்துதான் இதுல பண்ணியிருக்காங்க தண்டனை சட்டம் அதுக்கான வரைவு குடுத்த முப்பத்தி நாலுல நிறை <laughs> <laughs> நம்ம தெரிய ஓய்வு சேர்க்கை என்ற சூழல் உடன்பாடுகிறதுனால தன்பார் சேர்க்கை தன்பார் சேர்க்கை தண்டனை முடியாத ஒரு கட்ட உண்மை கட்டைக்கு அந்த செய்திகளை திரட்டும் தடுச்சுன்னா அது உண்மை இந்திய இப்ப நம்ம இந்தியா இந்திய தேசம் என்ற உண்மைகள் இந்தியம் என்கிற ஒரு கோளாடல் இயல்பு ஐரோப்பா பல தேசத்தில் இருந்தாலும் ஐரோப்பிய பாணி ஐரோப்பிய கலாச்சாரம் ஐரோப்பிய அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியா ஒரு தன்மை எந்தது அந்த தன்மையின் அடிப்படையில் இந்திய மண்ணில் நிகழ்ந்த எந்த அந்த கிராமிய கலாச்சாரத்திலும் எதுவும் இந்த ஆபாசம் என்னெல்லாம் தடை செய்யப்படது இல்லையா அந்த உடல் உறுப்புகளை பற்றி பேசுவதும் அதனுடைய செயல்பாடுகள் இருப்பதும் அது ரொம்பவும் ஒரு கிராமிய தமிழோடு மக்கள் ரசிக்கப்படக்கூடிய இயல்பான தன்மையில தான் இருக்குது இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்கார அவன் தான் தடைப்படலாம் பிரச்சனைக்குள்ள கூப்பிட்டு போய் நீங்க எப்படி யோசிக்கணும் நான் கேட்டுறேன்னா உடம்புல கண்ணுக்கு அது முக்கியது போல அது இருக்குது இது எல்லா பேரையும் சொல்லலாம் அந்த பேர் மட்டும் சொல்றாரு கெட்ட வார்த்தை சொல்றியா மனித நடவடிக்கை எல்லாத்தையும் ஆபாசம் அடைமுறைக்குள்ள போன பேசுறதுதான் இருக்கு நான் அந்த அந்த கட்டுரைக்கான படிக்கும்போது அந்த எலிசபத்தன் பீரியட் சொல்ல அந்த ராணியினுடைய பீரியட்ல அவங்க வந்து அந்த கால நாடுகளுக்கு முழுமையும் ஒரு வகையான சட்டத்தை கொண்டாட பால் உருவம் தொடர்பான் அப்போ வந்து அப்ப இந்த ஆவச தடை சட்டம் வருது அப்ப கிராமப்புறத்தில் எவ்வளவு பாட்டு பண்ணி தர முடியாதான் இந்த மாதிரி வந்ததோட மட்டுமல்ல அதுக்கடுத்து தன்பார் சேர்க்கை தண்டனை சொல்வது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அந்த போதித்த ஒரு லட்சம் காண்டிதான் அதுக்கு அந்த போதித்த அவரே இது மாதிரி பெரிய வல்லா சூழல் அந்த பைபிளும் கலாச்சாரமும் அந்த திருப்பு மக்களுடைய வாழ்க்கை சார்ந்த புரிதம் கோட்பாடும் அவன் ஆட்சி நடத்திய எல்லா பகுதியிலும் நம்ம அடையாளம் வந்து நாம ஐரோப்பிய கலாச்சாரத்தை ஆட்சி விலை வேணா தென்னாட்டு அப்புறம் தண்ணிலே ஆப்பிட பாருங்க அவங்களோட இதுல பண்ணா அவங்க வந்து அவங்க வந்து இனப்பெருக்கிறதுக்காக தான் பாலோரவன் இனப்ப இருக்கிறதுக்காக தான் பைபிள் படி அவங்க அதோட தகத்து நன்றி நண்பர்